தேவனுடைய மறுபடியும் இந்த வாரத்தின் முதலாக நாளிலும் ஆராதிக்கவும் தெய்வீக நன்மைகளையும் ஆலோசனைகளையும் தேவ சமூகத்தில் பெற்றுக்கொள்ளும்படியாக அந்த ஒரு எனக்கு மறுபடியும் நான் தேவனை வாழ்த்துகிறேன் போற்றுகிறேன் வைசைப்படுத்துகிறேன் கடந்த வாரம் முழுவதும் கத்திரடி எனக்கு நல்லவரும் போதுமானவருமாக இருந்தார் அந்த நாட்கள் எல்லாம் எனக்கு செம்மையாக அமைந்தது கத்தோடைய சமூகத்திலே காணப்படும் தேவ ஊழியம் செய்யவும் கத்ராய் தேவன் அனுக்கள் அதற்காக நான் ஆண்டு வாழ்த்து செலுத்துகிறேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக தேவ சுத்தம் என்ற அடிப்படையில் நாம் தெய்வீக மகத்துவங்களை கேட்டோம் ஆண்டு மகிமை உண்டாவதாக தேவனாகிய கற்று நம்முடைய திருப்பணிக்கு அழைத்த நாள் முதற்கொண்டு அப்படியே அதாவது நாங்கள் தலைமையின் மூலமாக இவர்களை போதிக்கப்பட்டோம் ஆண்டு வருக்கு சோதர நம்முடைய ஊழியம் குறைவாக அதாவது நெருக்கடியில் இருந்தது அப்பொழுது அவர்கள் நமக்கு சொன்ன ஒரே வார்த்தை அதாவது நாம் கருத்தரை நம்பி தேவ சேவைக்கு இறங்கி இருக்கிறோம் ஆண்டவர் நமக்கு கொடுத்தால் சேர்ந்து சாப்பிடுவோம் தேவ நம்மை எப்படி நடத்துகிறாரோ அவைகளை நாம் நிறைவேற்றுவோம் கருத்து நம்மை கொண்டு எவ்வளவு செய்ய வேண்டும் என்று விரும்பி இருக்கிறாரோ அதுவே பூரணும் என்று நமக்கு போதித்திருந்தார்கள் தேவனுக்கு மிமை உண்டாவதாக அவர்களால் போதிக்கப்பட்ட அந்த போதிலின்படி ஊழியர்காலத்தில் அதாவது தேவன் என் நிலையிலே நடத்தினாரோ அவைகள் தேவ சுத்தம் என்பதை நாம் கற்றுவந்தபடியினால அவைகளே சோர்ந்து போகவோ திலகப்பட்டு போகவோ அதில் பின்னடைந்த மனதிலையும் நாம் திணித்து பார்ப்பதற்கு ஏதுகொள் ஆகும்படி தேவனுடைய திருப்பணியிலேயே நாம் ஓடிக்கொண்டிருக்கும் போது எந்த நிலையிலும் ஓட்டத்தை முடித்து தேவ சமூகம் அடைய வேண்டும் என்ற அந்த உறுதியை நாம் பெற்றுக்கொண்டு இந்த நாற்பது ஆண்டு காலமாக இப்பணியை செய்ய ஆண்டவர் அனுகூலம் செய்து கொண்டு வருகின்றார் அதற்காக ஆண்டவருக்கு நான் செலுத்துகிறேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக நான் அதாவது நிறைய காரிகளை ஒப்பிடுகிறேன் ஒன்று சொல்லுகின்றேன் தேவ சுத்தத்தை நாம் அதை கேட்டபடியினால கர்த்தரைகளுக்கு வாக்களிந்தார் வள்ளியூர் ஆலயம் நமக்கு ஒரடி பூமியும் சொந்தம் இல்லாமல் அதாவது இரவு இடங்களில் ஆராதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் சொன்னார் வள்ளியூர் ஆலய கட்டிடத்தை சொந்தமாக்கி தருவேன் அந்த இடத்தை நான் வாங்க முடியாது ஒரு பெரிய மனிதனிடத்தில் இருந்தது அவரிடத்திலே நாம் விலைக்கு கேட்டாலும் அடித்தம் போடுவார் அவருடைய கையில பிரம்பெல்லாம் உண்டு அவ்வளவு ஒரு பெரிய மனிதன் அந்த வள்ளியூரிலேயே அவர் அதாவது சுப்பிரமணிய பாண்டியன் என்று சொன்னால் அவ்வளவு பயப்படக்கூடிய ஒரு ஆள் தேவனுக்கு மயமே உண்டாவதாக அந்த பூமியிலே நம்ம வாடகைக்கு அமர்த்தி இருந்தார் இருபது ரூபாய் வாடகை நாம் ரெண்டு தடவை கொடுத்து அந்த ஊதியத்தை செய்து கொண்டிருந்தோம் தேவனுக்கு மயமே உண்டாவதாக அப்படி இருக்கும்போது கத்தர் சொன்னார் இந்த இடத்தை நான் வாங்கி தருவேன் வாங்கி தந்த பிறகு நீங்கள் எந்தெந்த பயன்படுத்திக் கொள்கிறீர்களோ அப்படியே தொடர்ச்சியாக நான் இவ்வளோ திருவிழா சத்தத்தை முடிந்த பூமியில் எங்கெங்கே முன்முறித்திருக்கிறீர்களோ அங்கே திருச்சபைக்காக இடங்கள் சொந்தமாக்கப்படும் என்று சொன்னார் ரெண்டு காரியம் சொல்லியிருந்தார் ஒன்று ஆலய காமாண்டுக்குள்ளே இருக்கக்கூடாது என்று ஒன்று இரண்டாவது ஆலய எந்த கழிவுளிச்சங்களும் இருக்கக்கூடாது என்று ரெண்டு தேவனுக்கு மயிமை உண்டாவதாக ஆலோக்காமுக்கு கனிவருட்சம் எதுவும் எல்லாம் இருக்கக்கூடாது ஏன் என்று நான் கேட்கிறது இல்லை கருத்தர்கள் சொன்ன உடனே இதுவரை நமக்கு தெரியும் கத்தர் வாங்கி கொடுத்தார் அப்படியே நாம் அவர்களை பயன்படுத்தினோம் கர்த்தர் என்ன சொன்னார் என்றா உங்களுக்கு என்னென்ன கனிவருட்சங்கள் கனிகள் தேவையோ அதற்கெல்லாம் நான் அதற்குரிய ஏற்பாடு பண்ணி வைத்திருக்கிறேன் நீங்கள் என்னுடைய சுத்தம் என்னுடைய சொல் மாத்திரம் நீங்கள் செய்ய வேண்டும் மற்றபடி உங்களுக்கு எது அவசியமோ அவர்களாம் கொடுப்பீர்கள் என்று அதற்கு பிறகுதான் இடத்திலே ஏக்கர் உள்ள ஒரு பூமியை கனிவருக்கங்களும் வந்து கொண்டிருந்தது அந்தவருக்கு மகிமை உண்டாவதாக அவர் சொல்லுகிறத நாம் செய்யும் போது இன்னும் இருக்கிறது ஏராளமாக கத்தல் செய்ய போகிறார் இந்த இடத்தை வாங்கிய உடனே இங்கே வந்தோம் இங்கே கொய்யாமரம் நின்றது எலுமிச்சு நின்றது பல விதமான கனி வாங்கிய உடனே முதலாவது அதை தான் அகற்றினோம் எப்படியும் காசதாமதமான தானாகவே பட்டு போய்விட்டது ஆண்டு நாமத்திற்கு மைம இந்த பக்கத்தில் ஒரு அருமையான கனி என்றது வாங்கப்பட்டது அது ரொம்ப அருமையான கனி அது அந்த பக்கம் நின்றது காமண்ட் இருந்தபடிய நாம் அது எடுக்காமல் ஆலய காமண்ட்டுக்கு வெளியே தானே நிற்கிறது என்று நாம் நிறுத்தி வைத்திருந்தோம் இந்த ஆண்டிலே அது நிறைய காய்கள் காய்த்து அது விளைந்து கொண்டிருக்கிற ஆண்டவருக்கு சுதோத்திரம் இந்த காமோண்டை நாம் அகற்றிவிட்டோம் அல்லவா உடனே அது மரத்தை அங்கிருந்து அகற்றிவிட்டோம் ஆண்டவருக்கு சுதோத்திரம் உண்டாவதாக அருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கையில என்ன என்றால் அது எவ்வளவு பெரிய ஆதாயமாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய லாபகரமாக நமக்கு தோற்றமளித்தாலும் சரி இறைவன் ஒன்றை வேண்டாம் என்றால் அவைகளை வேண்டாம் தான் அகற்றுவது தேவன் எதை விரும்பவில்லையோ அதை நாமும் விரும்பக்கூடாது ஆண்டவர் எதை விரும்புகிறாரோ எந்த பாதியில் நடத்துகிறாரோ அதிலே நடப்பது தேவ சுத்தம் என்று நாம் கட்டறிந்து இந்த ஊழியத்தை நாம் செய்கிறோம் தேரனுக்கு மிமை உண்டாவதாக நான்குந்தாண்டு காலமாக நாங்கள் உரையேற்ற சோடு ஊழியம் செய்தோம் அப்பொழுதும் மனோ ரம்மியமாக இருக்க தேவரிடத்தை நாம் கற்றுக்கொண்டோம் இப்பொழுது நாம் அந்த நிலையில் அந்த நிலையிலும் ஆண்டவரிடத்தில் அவைகளுக்காக விண்ணப்பிக்கவோ அவைகளுக்காக ஒரு மறுக்கவோ சோர்ந்து போகவோ இல்லை ஆண்டவர்கள் சோத்திரம் இப்பொழுது காலம் கடற கடற அதாவது எங்களுக்கு இருக்கிற துணிகளை நாங்கள் அனுபவிக்க முடியாத அளவுக்கு கொஞ்சம் பழமையானவுடனே நம்முடைய ஏழை ஊழியர்கள் கையில நாம் ஒப்படைக்கிறோம் ஆண்டவருக்கு எல்லோ உங்களுக்கு சொல்லுகிறோம் என்றால் அதாவது தேவன் சொல்லுகிறதை மட்டும் நாம் செய்வோம் என்றால் அது அருமையான ஒரு வாழ்க்கை அது ஒரு நிம்மதியான வாழ்க்கை பாரம் ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையிலே நாம் எவர்களையும் தேர்வு எடுத்து ஆண்டவரே நீங்கள் சொல்லிதான் இதை செய்த நீங்கள் சொல்லிதான் இந்த பெற்றுக்கொண்டோம் வாங்கினோம் என்று ஜமிக்க முடியும் தேவ இல்லாமல் ஒன்றே நாம் அதாவது செய்துவிட்டு ஆண்டவரிடத்தில் போய் நாம் முறையிடவோ ஜமிக்கவோ முடியாது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் சோத்திரம் தேவனுக்கு மயிமை கட்டப்பட்டது பார்ப்பதற்கு அழகா இருக்குது இதுல ஒரு சோறு பயார்கள் மேல் பக்கத்தில் சிலர் சொன்னார்கள் அருமையான கட்டிடத்தில் எழுப்பி விட்டிருக்கிறது என்று பலர் கேட்கிறதாக நமக்கு செய்தி வந்தது நம்மிடத்தில் கேட்கவில்லை ஒருவருக்கு இப்படி சொல்லிக் கொண்டதாக செய்தி வந்தது இப்படி ஒரு கட்டிடத்தை கட்டிவிட்டு இதுல ஒரு இப்படி ஒரு கட்ட சோதனை கட்டிவிட வேண்டுமா என்று அநேகருக்கு கேள்வி மகி அதாவது ஒருக்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறபடியால் அதனுடைய தொடர்பு எது இருக்கக்கூடாது என்று அந்த சோர் அந்த வீட்டை மறைத்து கட்டியிருக்கிறது மகிமை உண்டாவதாக அந்த கட்டிடம் கட்டித்தந்ததும் அதை அழகுள்ளதாக வைத்திருப்பதும் இறைவனுடைய செயல்தான் மனிதனுடைய செயல் அல்ல மனிதனுடைய அதாவது பிரயாசமும் அல்ல அவர் சொல்லுகிறது நாம் செய்யும் போது நம்மோடு கூட எப்பொழுது அவர் தங்கியிருப்பார் நம்மை மேலும் உயர்த்துகிறார் ஆசீர்வதிக்கிறார் நம்முடைய ஜீவகாலம் முழுவதும் இப்படியே நாம் தீர்மானித்திருக்கிறோம் எதிர்ப்புகள் வந்து செய்யும் அளவுக்கு வருகிறோம் ரெண்டு வருடம் காட்டுக்குள்ளே ஜெபம் பண்ணினோம் எங்களுக்கு ஜெவம் பண்ண இடம் இல்லாமல் காட்டுக்குள்ளே போய் அதாவது தினாம காட்டில வேலியர்கள் தான் நாங்கள் ரெண்டு வருடமாக ஜெவம் பண்ணினோம் காட்டில் அப்பொழுது ஒரு நாள் நாங்கள் பேசுவோம் ஒருவருக்கு ஒரு சம்பாசிக்கும் போது யாருடைய உள்ளமும் இதில் வேறப்பட்டிருக்கிறதா என்று பார்ப்பதற்காக ஒருவருடைய அறிவதற்காக என்ன செய்வது நாம் இந்த ஊழிய பணியில இவ்வளவு பெரிய ஒரு நெருக்கும் தலைக்கு மேல் வருகிறது என்ன செய்வது என்று கேட்டபோது ஏக மனதாய் சொன்னது என்ன என்றால் இந்த ஊழிய பணியிலே நாம் கற்பருக்காக மாண்டு போகிறது தேவை சுத்தமா இருந்தால் அப்படியே சரி அதற்கு மாறாக வேறு ஒரு எண்ணம் சுத்தம் நமக்கு இல்லை என்று நாம் தீர்மானித்தோம் இன்று நம்மை பகைத்தவர்களெல்லாம் நேசித்து தேடி வருகிறார்கள் ஜப உதவிக்காக மற்றும் உதவிக்காக வருகிறார் இருக்கட்டும் மகிமை உண்டாவதாக மகிழ்ச்சிக்கு அளவில் வாழ்க்கையில் ஏற்பட்டாலும் சரி தேவ சுத்தம் என்று நாம் தீர்மானித்துக் கொள்வோம் இன்று காலையில நான் ஜபத்தில் இருக்கும்போது எனக்கு ஒரு வெளிப்படுத்தல் உண்டானது நான் ரொம்ப நேரம் இந்த காலையில பண்ண முடியவில்லை சில காரியங்களை ஒழுங்குபடுத்த காரியங்கள் காலையில் உள்ள ஆராதனை காரியங்கள் எல்லாம் இருந்தபடினால் அப்படி கொஞ்ச நேரம் நான் ஜபம் பண்ணிவிட்டு கண்ணு மொழியவுடனே ஒருவருடைய விரல் கரமானது அந்த விரலானது ஒருவருடைய நெஞ்சு கிழக்கு நீட்டப்படுகிறது எனக்கு தெரிந்தது பார்ப்பு கொண்டு தோரணை அந்த நீட்டப்படுகளை பார்க்கும் போது அது எதற்காக நீட்டப்படுகிறது என்று எனக்கு உடனே விளங்கிறது ஆண்டவருக்கு மருமை இரு தேவனுக்கு மகிமே உண்டாவதாக அந்த விரல் இப்படி நேரம் நீட்டுகிறது பிறருடைய பார்க்காது பிறருடைய வாழ்க்கையை பார்க்காது பிறருடைய ஜீவத்தை பார்க்காது பிறருடைய குறையை பார்க்காது உன்னுடைய பிரகாரம் அந்த விரல் இப்படி நீக்கப்படுகிறதாக எனக்கு தெரிந்தது தேவனுக்கு மகிமே உண்டாவதாக அருமையானவர்களே இந்த ஆவிக்குரிய பயணத்தில் ஜீவியத்தில் நான் வளர்வதற்கு ஒரு அருமையான போதனை என்ன என்றால் பிறமும் ஒரு வீசையாவது நம்மை பார்க்க வேண்டும் என்பது தேவருக்கு மருமை நம்மை ஒரு பார்க்கும் போது அன்றைக்கு நம்மை அலசி அலசி அரசு அன்றைக்கு தேவருக்கு ஒன்றாக நம்ம சரியாய் வைத்துக் கொள்வதற்கு ஏதுவாயிருக்கும் அப்படி இல்லாதபடி நாம் தினமும் பலமுறை பிறரை யோசிக்க உள்ளத்தை பார்க்க பிறகு ஜீவத்தை பார்க்க ஆரம்பிக்கும் போது நம்ம இருக்கிற வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக டிம் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக அது குறையும் நம்முடைய சமாதானம் குறையும் நாம் தேவமானம் போனால் அதுதான் வந்து கண்ணுக்கு ஓ இத்தனை வருஷம் உள்ளவர்கள் இப்படியெல்லாம் என்று எண்ணம் வரும் இப்படி வந்து நம்மை பின்னடைய செய்துவிடும் அது அப்படினால் வேறு எதையெல்லாம் பார்க்காமல் நம்மை பார்க்க வேண்டும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக மகிமை ஆகார் எண்ணினால் பார்க்கவில்லை என்று எண்ணினால் அவள் பார்க்கிறார் நம்மை ஒருவர் பார்க்கிறார் என்று அறியும்படியாக இருந்தது என்று ஆதி நாம் இப்படி வாசிக்கிறோம் தேவனுடைய பரிசுத்திராமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அது அப்படி நான் தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளில் கற்பனை காதல் கொடுத்த போதனை பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வாக்கியத்தை அவர் வருவார் என்னை காண்பவரே என்னை காண்பவரே என்னை ஒருவர் காண்கிறார் என்பதை நானும் கண்டுகொள்கிறேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக நான் இப்படி அனாதையாக மலையிலே இப்படி வந்து நான் அறைகிறேன் என்னை ஒருவரும் காணவில்லை என்ற எண்ணத்தோடு இருந்த எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அறிவுண்டாய் என்னை ஒருவர் காண்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலையும் தினமும் என்னை ஒருவர் பார்க்கிறார் என்னை ஒருவர் பார்க்கிறார் என்னுடைய கவலைகள் தாரங்கள் துன்பங்கள் நெருக்கடிகள் பிரயாசங்கள் வாழ்க்கையிலே தேவளுக்கு காரியங்களையும் ஒருவர் பார்க்கிறார் தேவளுக்கு மகிமே நீர் என்னை காண்கிற தேவன் என்னை காண்கிறவரை நானும் இவ்விடத்திலே கண்டேன் என்று சொன்னார் என்பது தேவளுக்கு மகிமை உண்டாவதாக அருமையான கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு இருக்க வேண்டிய ஒரு பெரிய அறிவு என்ன என்றால் ஒருவர் பார்க்கிறார் நம்ம தூங்கும் போதும் பார்க்கிறார் அறைவீட்டு பார்க்கிறார் பயணத்திலும் பார்க்கிறார் எப்பொழுதும் வெளியே அல்லத்தை நம்முடைய உள்ளத்தின் சிந்தைகளை நம்முடைய பிரச்சனைகளை ஒருவர் பார்க்கிறார் என்ற இந்த அறிவோடு நாம் காணப்பட வேண்டுமோ ஒருவர் நம்மை பார்க்கிறார் நம்ம ஆண்டவர் ஆகிய தேவர் நம்மை பார்க்கிறவராக இருக்கிறார் தேவனுக்கு மைவு அன்ற ஒரு அண்டவராகி தேவர் ஒரு பார்வை பார்த்தார் பாருங்க உடனே அவர்கள் என்ன ஒன்றாகிச்சு ஆண்டவர் பேரத்தில் சொல்லியிருந்தார் இப்படி ஒரு சோதனை உனக்கு வருகிறது என்று அவர் தாழ்த்தி அந்தவர்கள் நான் விழுந்து போகாமல் காத்துக்கொள்ளும் என்று கேட்காமல் ஒருபோதும் நான் உண்மை மறுதளிக்க மாட்டேன் அதில் நான் விழுந்து போக மாட்டேன் என்று சொன்னபோது சொன்னார் ஆனால் அது ஒரு அதில் மீறுதலி ஏற்பட்டபடினால் கர்த்தர் ஒரு பார்வைதான் பார்த்தார் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் அறுபத்தொன்னு அறுபத்தி ரெண்டு ஒரு பார்வையிலே அவருடைய உள்ளத்தில் உள்ள தவறு அவருக்கு உணர்த்தப்பட்டு விட்டது தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஒரு விரல் மனிதனுடைய இருத்தினராக நீட்டப்படுகின்ற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக தேவன் தேதிர்வை ஒரு திரும்பி ஒரு பார்வை தான் பார்த்தார் பார்த்த நாம் தவறு செய்து விட்டோமே நீடிவிட்டோமே என்று எண்ணி மறங்க சொந்து அழுதான் அதுபடி நாள் துணம்பு நம்மை பார்ப்போம் நம்மை ஒருவர் காண்கிறார் என்று அந்த அறிவைக்கு மயுதாகிய கற்பனை பற்றிய அறிவு நமக்கு சரியாக உண்டாகும் பல சம்பவங்களை அறிய முடிகின்றது அறிகின்றோம் அதற்காக நான் தேவருக்கு நன்றி செலுத்துகிறேன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நூற்றுக்கு அதிபதி ஆண்டோரிடத்தில் வந்து கேட்டார் ஆண்டவரே வேலைக்காலம் துமர்வாதத்தினாலும் நம்ம கஷ்டப்படுகிறான் அவனுக்கு நீர் வந்து உதவி செய்ய வேண்டும் அவனுக்கு நீர் அதாவது குணம் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் நான் உடைய வீட்டுக்கு வருகிறேன் என்று சொன்னார் வந்து குணம் கொடுக்கிறேன் என்றார் ஆண்டவராகிய தேவனை பற்றிய அறிவு அவருக்கு இருந்தபடியால் அவர் என்ன சொன்னார் என்றால் நீரில் வீட்டுக்கு வருவதற்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்ல வேண்டவரே என்று அவர் சொன்னார் நாம நம்முடைய தேவனை சரியான அறிவு நாம் பெற்றுக் கொள்வோம் தேவன் நம்மை காண்கின்றார் நம்ம நமக்கிறாக அவர் தினமும் வரலை நீட்டுகிறார் மகளே மகளே பயப்படாத நான் இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார் தனிப்பட்ட விரல் ஈட்டி அவர் காட்டுகின்றார் விரல் காட்டி நமக்கு அவர்களை நான் இருக்கிறேன் ஆக அப்படித்தான் கலங்கிறார் என்று காண்கிறார் என்ற அறிவு பெற்றுக் போல நம்முடைய அறிவு அப்படி இருக்கட்டும் அது மாத்திரமல்ல அந்த ஒரு ஆகிய தேவனுடைய வார்த்தை என்று காலையில் என்னோடு என்ன பேசுகிறது என்றால் பிறரை யாரும் பார்க்க வேண்டாம் பிறரை பிறருடைய குறைகளை சொல்லிக் கொடுக்கவும் அவர்களை சீர்படுத்தவும் அவர்களை தேவ சமத்திலே நிலைநிறுத்தவும் இருக்கிறார்கள் நமக்கு தெரிந்தவர்களை அவர்களிடத்தில் ஒப்படைப்போம் நாம் நம்மை மட்டும் பார்ப்போம் தேவருக்கு மெய்மை நம்மை பார்த்து நம்ம இருக்கிறவைகளை நீக்கிக்கொண்டு அனுதனமோ இந்த அறிவிலை நாம் வளர்வோம் கர்த்தராஜ் தேவனமை ஆசிர்வதிப்பாராங்க தேவனோட எல்லா கருமைகளுக்காகவும் ஆண்டு வரை ஸ்போதரித்துக் கொண்டு நாம் திருப்போம்